நயன்த் ரெக்கார்டிங் ஒன்பதாவது ரெக்கார்டிங் இருபத்தி அஞ்சாவது சாப்டர் மயக்கமும் கலக்கமும் கொங்கு நாட்டு படைகள் வஞ்சியின் ஒரு பக்கத்திலே பாடி இறங்கின பாண்டிய நாட்டு படைகள் மறுபக்கத்திலே பாடி இறங்கின நேரடியாக அறிவித்து நடக்கும் போர் இல்லை ஆதலால் வஞ்சியில் இருந்து அவை உத்தரவை எதிர்பார்த்தன ஒரு நாட்டின் மீது படையெடுக்கும் எதிரி படைகள் அந்த நாட்டிலிருந்தே கட்டளையை எதிர்பார்க்கும் போர்தர்மம் அங்கேதான் நடந்து கொண்டிருந்தது கொங்கு நாட்டுப் படைகளோடு கூட வந்த மாதவி படைகள் பாடி இறங்கியதும் ஒரு குதிரையில் ஏறி வஞ்சிக்குள் நுழைந்தாள் பாண்டிய நாட்டுப்படைகளோடு வந்த யூஜி ஏதும் அறியாதவள் போல ஒரு ரதத்தில் பொன்முடிப்புகளை அள்ளி போட்டுக்கொண்டு தன் இல்லம் நோக்கி விரைந்தாள் இரண்டு திசைகளிலும் இரண்டு நாட்டுப்படைகள் இடையில் உள்நாட்டு கலவரம் இராஜவிஸ்வாச படைகளின் எண்ணிக்கை தெரியாத நிலை கை பிசைந்த நிலையில் இருந்தார் நாராயண நம்பூதிரி இந்த தளபதிக்கு ஆணையிடுவது யாரை நம்புவது கூட இருப்பவர்களில் குழிப்பறிப்பவன் யார் துணை ஈர்ப்பவன் யார் எதையும் அவரால் நிர்ணயிக்க முடியவில்லை ஜெகநாத நம்பூதிரிகளையும் சங்கர நம்பூதிரிகளையும் நம்பூதிரிகள் சபையில் விட்டுவிட்டு அவர் அரண்மனையை நோக்கி விரைந்தார் வஞ்சிக்குள் புகுந்த மாதவி நகருக்குள் பரபரப்பாக அலைந்து கொண்டிருந்த ரவிவர்மனை சந்திக்க முந்தினாள் அவனது புறவி இடம் மாறி மாறி இடம் மாறி போய்கொண்டிருந்தது மாதவியும் அவனை தேடி தேடி பின்தொடர்ந்தாள் கொல்லிநகர் சேனை இருக்கை காலியாக கிடந்தது அங்கே வந்து சேர்ந்த மாதவி ரவிவர்மனின் ஆதரவு சேனைகள் அரண்மனை நோக்கி சென்றிருப்பதை அறிந்து கொண்டாள் அவளும் அரண்மனை நோக்கி விரைந்தாள் இராஜவிசுவாச படைகளுக்கும் ரவிவர்மனின் சேனைகளுக்கும் அரண்மனையின் முன்னால் கடும் மோதல் நடைபெற்றது வஞ்சி நகரத்தை சாதாரண குடிமக்கள் யாவரும் இல்லங்களை விட்டு வெளியில் வரவில்லை வணிக சந்தைகள் வெறிச்சோடி கிடந்தன நகருக்குள் போர் நடைபெற்றதை அந்நாட்டு மக்கள் பார்த்ததே இல்லை போர்க்களம் நகரத்தின் எல்லையில் அமைந்திருப்பதே பழக்கமானது அதன்றையும் பிற நாடுகளுடன் போர் பற்றி மட்டுமே கேள்விப்பட்டிருந்த வஞ்சி மக்கள் உள்நாட்டு போர் எப்படி இருக்கும் என்பதையும் அறிந்ததில்லை வஞ்சியின் கோட்டை வெளி ரணகலமாகிக் கொண்டிருந்தது ராஜவிசுவாச சேனைகள் மரண பயமின்றி போராடி கொண்டிருந்தன போர் திறமை மிக்க ரவிவர்மன் தலைமை தாங்கையும் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படாமல் முடியாமல் இருந்தது எண்ணிக்கையில் ராஜவிசுவாச சேனைகள் அதிகமாகவே இருந்தன ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்த இரண்டு பேர் போராடும் விரைவாகவும் முடிவதில்லை ரவிவர்மனுக்கு வெளிநாட்டுச் போதிய அனுபவம் உண்டே தவிர உள்ளாட்டு போர் அனுபவம் இல்லை இதனை தூரத்திலிருந்து கண்ணுற்ற மாதவி ரவிவர்மன் தோல்வியுற்றால் உடனே கொல்லப்படலாம் என அஞ்சினாள் கொலையல்லாமல் வெறும் தோல்வியாக அது இருக்குமானால் உடனடியாக கொங்கற்படையும் கூடற்படையும் உள்ளே புகுந்து அவனை விடுவித்து வெற்றி கொண்டாட முடியும் ஆனால் ரவிவர்மன் கொல்ல பட்டு அதன் பிறகு இரண்டு நாட்டு படைகளும் வெற்றி பெறுமானால் சேரநாடே அடிமையாகிவிடக்கூடும் இங்கே போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மாதவி எல்லைக்கு சென்று அங்கிருந்த கொங்கற்படைகளை அழைத்து வந்துவிட்டாள் ரவிவர்மன் தோல்வியுறை இருந்த தருணத்தில் கொங்கற்படைகள் வந்துவிட்டன ரவிவர்மனின் வெற்றி சுலபமாகிவிட்டது வெற்றி பெற்றதும் கொங்கற்படைகளை வெளியே நிறுத்திவிட்டு தனது படைகளில் இறந்தவர்கள் போக எஞ்சி இருந்தவர்களோடு அரண்மனைக்குள் நுழைந்தான் ரவிவர்மன் அந்த அரண்மனை ரவிவர்மனை வரவேற்பது போல் இருந்தது வெற்றி பெற்றவனை சுற்றி கொள்வர்களும் சிலர் இருப்பார்களே சில காவலர்கள் அவன் காலை தொட்டு வணங்கினார்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலுன்னு அவர்கள் பதவி நிலைக்க வேண்டுமே குதிரைகள் உட்கார்ந்தபடியே அரண்மனை உள் மண்டபத்துக்குள் நுழைந்தான் ரவிவர்மன் மாபெரும் மண்டபத்தின் நடுவில் இடது கையை இடுப்பில் வைத்தவாறு வலது கையால் ருத்ராட்சத்தை பிடித்தவாறு அமைதியாக நின்று கொண்டிருந்தார் நாராயண நம்பூதிரி ரவிவர்மன் குதிரையை விட்டறங்கி அவர் அருகில் வந்தான் நம்பூதிரி இடையில் செருகியிருந்த குத்துவாளை தன் கையில் எடுத்தான் தன்னை கொல்லப்போகிறான் என்று நாராயணன் நம்பூதிரி நினைத்தார் ஆனால் எகிரி வரும் ஈட்டிக்கும் எமை கொட்டாத கண்கள் அவர் கண்கள் அவர் அசையவில்லை உடல் நடுங்கவில்லை முகத்தில் வியர்வை இல்லை மனத்திலே மரண பயமும் இல்லை சலனமற்ற அவரது பார்வை ரவிவர்மனையே திகைக்க வைத்தது கையில் இருந்த குத்துவாளை பின்னால் இருந்த சேனைகளிடம் வீசினான் அவர்களில் ஒருவன் அதை கைகளிலே பிடித்துக் என்ன செய்யப் போகிறானோ என்று சேனைகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தன யாரும் நாராயண நம்பூதிரியை எதிர்பாராத வண்ணம் அவரது கால்களை தொட்டு வணங்கினான் ரவிவர்மன் தம்பிரான சுவாமிகள் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றான் நம்பூதிரி மெதுவாக சிரித்தார் கடியுண்டவன் நாகத்தை ஆசிர்வதிக்க என்றார் நாகம் தங்களை கடிக்கவில்லை என்றான் ரவிவர்மன் அது என்னை கடிப்பதைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்றார் நம்பூதிரி நாம் அமைதியாக பேச வேண்டும் அதற்கு இது நேரமல்ல என்றான் ரவிவர்மன் வார்த்தைகள் கொல்லப்பட்டு விட்டன பாஷை ஊமையாகிவிட்டது என் வாய்க்கு இனி என்றுமே வேலை இல்லை என்றார் நம்பூதிரி நல்லது மார்த்தாண்டவர்மன் எங்கே என்று கேட்டான் ரவிவர்மன் ஸ்ரீரங்கநாதன் அவனை காப்பாற்றி அவனையும் அவன் மனைவியையும் அழைத்து போயிருக்கிறார் என்றார் நம்பூதிரி ஏதோ யோசித்தபடி தன் சேனைகளை திரும்பி பார்த்தான் ரவிவர்மன் சேனைகள் அரண்மனை முழுவதிலும் தேடிவிட்டு வந்து மார்த்தாண்டவர்மன் இல்லை என்பதை தெரிவித்தன ரவிவர்மன் நம்பூதிரியை பார்த்து மிக்க நன்றி தங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டான் இரு கைகளையும் ஒன்றாக இணைத்து அவன் முன்னே நீட்டினார் என் கைகளுக்கு விலங்கிடு என்பது பொருள் தம்பிரான் சுவாமிகள் போகலாம் பிறகு நாம் ச சந்திக்கலாம் என்றான் ரவிவர்மன் நம்பூதிரிகள் அதிர்ச்சி அடையவும் இல்லை ஆச்சரியப்படவும் இல்லை கைது செய்யப்பட்டால் எப்படி இருப்பாரோ அப்படியேதான் அப்போதும் இருந்தார் நீங்கள் வணங்கும் ஸ்ரீமன் நாராயணன் மீது ஆணையாகவும் நான் வணங்கும் பகவதி அம்மன் மீது ஆணையாகவும் கூறுகிறேன் நீங்கள் போகலாம் என்றான் ரவிவர்மன் அவர் வலது கையை நீட்டினார் வீரனிடம் இருந்த குத்துவாளை வாங்கி அந்த கையில் வைத்தான் ரவிவர்மன் அந்த குத்துவாளை ஓங்கி தன் மார்பை நோக்கி பாய்ச்சினார் நாராயண நம்பூதிரி அவர் கையை பற்றி ரவிவர்மன் நான் செய்யாத வேலையை நீங்கள் செய்யக்கூடாது என்றான் கர்மத்தை செய்ய முடியாதவனும் தர்மத்தை காக்க முடியாதவனும் வாழ்வதில் அர்த்தமில்லை என்னை விடு என்றார் நாராயண நம்பூதிரி நன்றியும் திறமையும் உள்ள உங்களை சாகும் விட நான் தயாராக இல்லை உங்களை பாதுகாப்பதற்காக சிறை செய்கிறேன் என்றான் ரவிவர்மன் அவர் கையில் இருந்த குத்துவாளை பறித்துக் கொண்டான் இரண்டு சேனை வீரர்கள் நாராயண நம்பூதிரியின் இரண்டு பக்கங்களிலும் வந்து நின்றார்கள் அவர்கள் வழிகாட்ட நாராயண நம்பூதிரிகள் நடந்தார் அவர் பல்லக்கில் ஏற்றப்பட்டார் நால்வர் அதை சுமந்தார்கள் அந்த இரண்டு வீரர்களோடு மேலும் சில வீரர்கள் பின்தொடர்ந்தார்கள் அவர்கள் அவரை சிறைச்சாலைக்கு கொண்டு போகவில்லை நேராக நம்பூதிரைகள் சபை கட்டிடத்துக்கே கொண்டு போனார்கள் பல்லக்கில் இருந்து இறங்கிய நம்பூதிரிகள் உள்ளே நுழைந்தார் சபை மண்டபத்தில் இருந்த ஆயுதங்களை வீரர்கள் அப்புறப்படுத்தினார்கள் அங்கு இருந்த காவலாளிகளிடம் இருந்த ஆயுதங்களையும் பறித்து கொண்டனர் எப்போதும் போலவே தம்பிரான் சுவாமிகளுக்கு உபசாரங்கள் நடக்கட்டும் என்ற ஆணை பிறப்பித்தார்கள் நான்கு சேனை வீரர்கள் அங்கேயே நிற்க மற்றவர்கள் அரண்மனையை நோக்கி நடந்தார்கள் அரண்மனையில் ஒரே குதூகலம் பொங்கற் தளபதிகள் சிலரும் கூடல் தளபதி அரசிக்கமும் நாற்படை முன்னோடிகளும் அரண்மனை மண்டபத்தில் வெற்றி விழா கொண்டாடினார்கள் விருந்து தயாராயிற்று வஞ்சியின் அரண்மனையில் ஒரு நூற்றாண்டுகள் இல்லாத வகையில் நரவு மது பரிமாறப்பட்டது ரவிவர்மன் ஒன்றையும் தொடவில்லை அதிகாரவெறி ஒன்றை தவிர மற்ற வகையில் அவனிடம் ஒரு கட்டுப்பாடு இருந்தது மாதவியும் மற்றும் சில பெண்களும் அந்த வீரர்களுக்கு பரிமாறினார்கள் மாதவி நாட்டியம் ஆடினாள் வீரர்களும் கூடவே ஆடினார்கள் அந்த நேரத்தில் சிங்காரச் சிலையாக யூஜியானாவும் அவள் தந்தை யோகோவாவும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைத்திருந்த ரவிவர்மன் அவளை தனியாக அழைத்து கொண்டு போனான் வெப்பம் அரவணைப்பில் தன்னை மறந்தாள் யூஜியானா உனக்கு எவ்வளவு தொல்லைய கொடுத்துவிட்டேன் என்றான் ரவிவர்மன் இது உங்களுடைய ஜீவன் எந்த தொல்லையும் எனக்கு சம்மதுமே என்றாள் யூஜியானா அங்கே யாரும் உன்னிடம் தவறாக நடக்கவில்லையே என்று கேட்டான் ரவிவர்மன் இல்லை தளபதி அரசிக்க மிகவும் உத்தமமானவர் என்னை பத்திரமாக காப்பாற்றினார் என்றாள் யூஜியானா நீ அந்த அறையில் இரு என்று ஒரு அழகான பள்ளி அறையை காட்டினான் ரவிவர்மன் அவள் உள்ளே போய் கதவை தாளிட்டுக் மண்டபத்துக்குள் வந்த ரவிவர்மன் மயங்கிய நிலையில் கடந்த அனைவருக்கும் உணவு பரிமாறச் செய்து அவர்களை அவரவர் படை முகாம்களுக்கு அனுப்பினான் மறுநாள் காலையில் கொங்குநாடும் பாண்டிய நாடும் சேரநாட்டிலிருந்து விடுதலை பெறும் ஓலையில் வாக்குறுதி அளித்தான் மாதவியும் பிற பெண்களும் அவர்களுடனேயே சென்று விட்டார்கள் யூஜியானா இருந்த பள்ளி அறைக்கு திரும்பினான் ரவிவர்மன் அந்த நேரத்தில் அவன் குளித்தான் ஆடை மாற்றிக்கொண்டான் சேர மரபுப்படி யூஜியானாவுக்கு ஒரு வெள்ளை முண்டு வழங்கினான் நெற்றியில் பகவதி அம்மனின் திருச்சூரணம் குங்குமம் அணிவித்தான் தனது கைய அவளது இடையது கைவரலில் அணிவித்தான் கைத்தாங்களாக அவளது அவளை பஞ்சனையில் உட்கார எத்தனை இரவுகள் எங்கிய பிறகு வந்தது அந்த இரவு யூஜியானா என்ப சாகரத்தால் நினைந்தினால் அவள் உள்ளமும் உடலும் சாந்தி பெற்றன நாராயண நம்பூதரியும் ரவிவர்மனும் வாதாடி கொண்டிருந்த பொழுது ரவிவர்மனின் இல்லத்தில் தாவளி சகோதரிகளும் பத்மாவதியும் நிம்மதி என்றே தவித்து கொண்டிருந்தனர் அப்பொழுது கதவு தட்டப்பட்டது ரவிவர்மனை எதிர்பார்த்து ஓடிப்போய் கதவை திறந்தால் சாலையூர் தாவளி முழுக்க தங்களை மூடியபடி இரண்டு உருவங்கள் உள்ளே நுழைந்தன அனைவரும் திகைத்தனர் வந்தவர்கள் மார்த்தாண்டவர் மனம் மெல்லிளங்கோதையும் சகோதரிகளையும் பத்மாவதியையும் பார்த்து கை கூப்பியபடி அடைக்கலம் என்றாள் கோதை அவள் கண்களில் மாலை மாலையாக கண்ணீர் வடிந்தது அவள் மட்டுமா அழுதாள் அங்கிருந்த அத்தனை பேருமே அழுதார்கள் இருபத்தி வனவாசம் நோக்கி அன்றைய இரவு முழுவதும் எப்படி வெற்றி கலியாட்டத்தில் ரவிவர்மனம் யூஜியானாவும் தூங்கவில்லையோ அப்படியே அவரது வீட்டில் மார்த்தாண்டவர்மனம் மெல்லிளங்கோதை பத்மாவதி தாவளி சகோதரிகள் யாவரும் தூங்கவில்லை ஜனனத்தில் சந்தோஷம் கொண்டாடும் ஒரு வீடும் மரணத்தில் துக்கம் கொண்டாடும் ஒரு வீடுமாக பூமி காட்சி அளிப்பது போலவே அந்த இரவில் வஞ்சி நகரம் காட்சியளித்தது பொழுது விடிந்தது வஞ்சி மக்களுக்கு என்ன நடந்தது என்பதே முழுவதும் புரியவில்லை இரண்டு எல்லைப்புறங்களில் கொங்கற்படையும் கூடற்படையும் மகிழ்ச்சி கொண்டாடியதை பார்த்தவர்கள் போரில் சேரநாடு தோற்றுவிட்டதாகவே பேசிக்கொண்டார்கள் மார்த்தாண்டவர்மன் கொல்லப்பட்டு விட்டதாகவும் ரவிவர்மன் சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் சிலர் பேசிக்கொண்டார்கள் இது நாராயண நம்பூதரின் சூழ்ச்சி என்று வேறு சிலர் பேசிக்கொண்டார்கள் மேதுமேது கதவை திறந்து வெளிவந்த மக்களிடையே வதந்திகள் விஸ்வரூபம் எடுத்தன ரவிவர்மனுக்கு ஆதரவானவர்கள் ரவிவர்மனால் நாடு பிழைத்துவிட்டது என்றும் கொங்கர் பாண்டியர் சேரர்களுக்கு நடுவே சமாதானம் ஏற்பட்டுவிட்டது என்றும் ரவிவர்மன் இல்லை என்றால் என்னென்னவோ ஆகியிருக்கும் என்றும் பேச தலைப்பட்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்த்தாண்டவர்மன் தலைமறைவாகிவிட்டதும் ரவிவர்மன் பட்டத்துக்கு வந்ததும் நாராயண நம்பூதிரி இல்லத்திலேயே சிறைப்படுத்தப்பட்டதும் அவர்களுக்கு புரிய தொடங்கினார் வணிக அங்காடிகள் திறக்க ஆரம்பித்தனர் வதந்திகளை கலைத்துக்கொண்டு அரண்மனை கோட்டை வாசலிலே முரசு முழங்கிற்று சேர வரவிருந்த ஆபத்து தடுக்கப்பட்டு கொங்கர் பாண்டியருக்கிடையே ரவிவர்மன் சமாதானம் செய்து விட்டதாகவும் ரவிவர்மன் பத்திரமாக வெளியேற்றிவிட்டதாகவும் நாராயண நம்பூதிரி சபை கூட கட்டிடத்திலேயே இருக்கிறார் என்றும் சஞ்சலமின்றி மக்கள் நடமாடலாம் என்றும் முரசரைபவன் முழங்கினான் மக்களுக்கொரு பெரும்பாலான மக்கள் அரசு பீடத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவது இல்லை தங்களது அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு இல்லாமல் இருந்தால் போதும் என்பதுதான் அவர்கள் நிலை சேரவம்சத்தில் அக்கறையுள்ள ஒரு பரம்பரையினர் மட்டுமே புதிய மாற்றங்கள் பற்றி வருந்தினார்கள் மார்த்தாண்டவர்மனை பற்றி பெருமிதப்படுவதற்கோ புகழ்ந்துரை செய்வதற்கோ அவனது குறுகிய ஆட்சி காலத்தில் ஏதும் நடக்கவில்லை ஆதலால் அவன் எங்கிருக்கிறான் என்பது பற்றி பெரும்பாலோர் கவலைப்படவில்லை அந்த குறுகிய காலத்தில் ரவிவர்மனை பற்றிய பெரிய நினைவுகள் அவன் செய்த சாகசங்கள் மூலம் ஏற்பட்டிருந்ததால் பலர் குதூகலத்தோடு அவனது வெற்றியை கொண்டாடினார்கள் பொழுது விடுந்ததில் இருந்து வஞ்சி மக்களின் நிலை இது அரண்மனையில் தனது வெற்றியையும் யூஜியானாவுடன் தனது முதல் இரவையும் கொண்டாடிய ரவிவர்மன் காலையில் சுறுசுறுப்படைந்தான் அவனுக்கு முன்பாகவே யூஜியானா எழுந்து குளித்து பட்டத்து ராணி போல காட்சி அளித்தாள் அரண்மனைச் சேவகர்கள் பலர் சாலை ஊழியத்துக்கு வந்தவர்கள் கைகளை கட்டியபடி தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் அவர்களில் பலர் ஏற்கனவே அறிமுகமானவர்களாக இருந்தும் தங்களை அறிமுகப்படுத்திக் காரணம் அது ஒரு விஸ்வாசப் பிரமாணம் அப்பொழுது ரவிவர்மனுக்கு மந்திரி பிரதானிகள் யாரும் தேவைப்படவில்லை பதவிக்கு வந்தவுடனே நோயாளி கூட சுறுசுறுப்பாக இறங்குவான் அல்லவா அவன் இரண்டு வகையான தயார் செய்தான் ஒன்று கொங்கு நாடு பற்றியது இன்னொன்று பாண்டிய பற்றியது சேர கப்பம் கட்டுவதிலிருந்து இரண்டு நாடுகளும் விடுதலை பெற்றுவிட்டதாக அந்த ஓலைகளில் அவன் கைச்சாத்திட்டான் கொங்குமன்னன் கவுடதேவனுக்கும் கூடல் மன்னன் சடயவர்ம பாண்டியனுக்கும் நன்றி தெரிவித்து தனித்தனியே ஓலைகள் எழுதினான் கொங்கர் தளபதிகளையும் கூடல் தளபதிகளையும் வரவழைத்தான் வைரம் இழைக்கப்பட்ட இரண்டு தங்கப்பேழைகளிலே சேரநாட்டு யானை தந்தங்களை அவர்களுக்கு பரிசளித்தான் கொங்குமன்னன் கவுட தேவனுக்கு மாதவியையும் அவளது உறவு பெண்கள் பதினாறு பேரையும் பரிசாக கொடுத்தான் மதுரை அங்கையர் கண்ணிக்கு சாத்துவதற்காக ஏழாயிரம் வைரங்கள் இழைக்கப்பட்ட அணிகலன் ஒன்றை சடயவர்ம பாண்டியனுக்கு பரிசாக அனுப்பினான் அனைத்தையும் பெற்றுக் கொண்ட இரு நாட்டுப் படைகளும் தளபதிகளும் தங்கள் பாசடைகளை காலி செய்து கொண்டு புறப்பட்ட காட்சியை வஞ்சி மக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்த்தனர் முடித்த ரவிவர்மன் அரண்மனை சுவர் பெட்டகத்தை அலங்கரிக்கப்பட்ட அந்த பெட்டகத்துக்குள்ளேதான் மார்த்தாண்டவர்மனின் மணி மகுடம் இருந்தது அந்த மகுடத்தை அவன் எடுப்பதற்கு முன்னாலே இரண்டு மெல்லிய கைகள் எடுத்துவிட்டன திரும்பி பார்த்தபோது யூஜியானா நின்றாள் அவள் சிரித்துக் கொண்டே அந்த மகுடத்தை அவன் தலையில் அணிவித்தாள் இங்கே இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது ரவிவர்மன் வீட்டிலே எல்லோரும் பீதியடைந்தவர்கள் போல காணப்பட்டார்கள் மாடத்தில் இருந்த ஒரு அறையில் மார்த்தாண்டவர்மனம் மெல்லிளங்கோதையும் சிறைப்பட்டவர்கள் போல இருந்தார்கள் நகர நகரத்தை விட்டு அவர்களை கடத்தி அகதீஸ்வரம் காட்டில் இருந்த ஒரு ஆசிரமத்துக்கு அனுப்புவதற்கு நாராயண நம்பூதிரி திட்டமிட்டிருந்தார் அந்த ஏற்பாடுகள் பூர்த்தியாவதற்கு முன்பே அரண்மனை வளைக்கப்பட்டு விட்டதால் வேறு எங்காவது தலைமறைவாக இருக்கும்படி சுரங்கப்பாதை வழியே அவர்களை அனுப்பி வைத்திருந்தார் அவர்கள் நம்பக்கூடிய இடமாக ரவிவர்மன் வீடு ஒன்றுதான் இருந்தது அன்றியம் ரவிவர்மன் சந்தேகப்பட இடமும் அதுதான் ஆகவே அவர்கள் அங்கு வந்து சேர்ந்திருந்தார்கள் எந்த ரதத்தில் எப்படி போவது என்று புரியாத நிலையில் அங்கே சிறைப்பட்டு கிடந்தார்கள் இல்லத்தில் இருந்த ஒவ்வொரு ஊழியனை கண்டும் தாவளி சகோதரிகள் பயந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பத்மாவதி பயந்தவளாக இல்லை யார் மூலம் ரதம் கொண்டு யார் அந்த ரதத்தை ஓட்டிச் செல்வது என்று யோசித்தாள் மெதுவாக கதவைத்த கட்டி தம்பி மார்த்தாண்டவர்மனிடமே அந்த கேள்வியை கேட்டாள் அவன் நம்பிக்கையோடு நினைவுபடுத்தி சொன்ன பெயர் அங்கதன் பெயராகும் அங்கதனை அழைத்து வர யாரை அனுப்புவது அந்த யோசனையில் ஆழ்ந்தாள் அந்த நேரத்திலே வெளியிலே ரவிவர்மனின் ரதம் வந்து நின்றது ரவிவர்மனை கண்டதும் எல்லாரும் பெயெடுத்த நிலையில் நின்றார்கள் மாடத்தறையில் கதவை தாளிட்டபடி மூச்சுவிடக்கூட பயந்தவர்களாக மார்த்தாண்டவர்மனம் மெல்லம் கோதையும் நடுங்கி கிடந்தார்கள் தலை குடிந்த இறங்கி வந்தாள் பத்மாவதி வெற்றி களிப்போடு அனைவரையும் பார்த்தான் ரவிவர்மன் ஆனால் யாரும் அந்த வெற்றியை கொண்டாடுவதாக அவனுக்கு தோன்றவில்லை வஞ்சியின் மன்னன் வீடு வளமிழந்து கிடக்கிறது ரவிவர்மன் அப்படி நினைத்தான் ஆனால் வஞ்சியின் முறையான மன்னனே வளமிழந்து அந்த வீட்டு மாடத்திலே தான் இருந்தான் யாரும் ரவிவர்மனிடம் எதையும் கேட்கவில்லை அவனும் எந்த பீடிகை போட்டும் ஆரம்பிக்கவில்லை இரத்த பந்தம் எனக்கும் இருக்கிறது என்றான் மார்த்தாண்டவர்மனை நான் கொன்றுவிடவில்லை அவன் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் என்றான் இந்த போட்டியிலே நான் இறந்து போயிருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் போலிருக்கிறது ான் ஏறக்குறைய அமங்கலிப் போலவே தான் பத்மாவதி காட்சி அளிக்கிறாள் என்றான் அரண்மணையில் வந்து வாழ நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா என்று கேட்டான் அதற்கும் அவர்கள் பதில் பேசவில்லை நான் வருகின்ற வழியெல்லாம் மக்கள் கூடி நின்று வாழ்த்தினார்கள் எனது இல்லம் தான் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றான் வரும்போதே யூஜியானாவை அவள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மார்த்தாண்டவர்மன் தப்பி விடாதபடி எல்லா எல்லைகளிலும் காவல் போட்டுவிட்டு தனது சகோதரிகளையும் பத்மாவதியையும் அரண்மனைக்கு அழைத்துப் போகத்தான் வந்திருந்தான் அவர்கள் எல்லோரும் ஊமைகள் போல நிற்பது கொண்டு அவனுக்கு ஆத்திரம் வந்தது ரதங்களில் ஏறுங்கள் என்று கூச்சலிட்டான் எல்லோரும் நடுங்கியபடியே தங்களது ஆடை அணிமணிகளை எடுக்க தொடங்கினார்கள் சுமார் ஆறு ரதங்கள் அவர்களுக்கு வெளியிலே காத்து நின்றன எல்லோரும் தங்கள் உடைமைகளோடு ரதங்களுக்கு சென்ற மெதுவாக சாலியூர் தாவளி ரவிவர்மன் அருகிலே வந்தாள் தம்பி இல்லத்தை முழுவதும் ஒழுங்குபடுத்திவிட்டு நாளை நான் வருகிறேன் என்றாள் ம் என்று சொன்ன ரவிவர்மன் அடிமைகளுக்கு வழிகாட்டுவது போல அவர்கள் அனைவருக்கும் வழிகாட்டினான் சாலியூர் தாவளியை தவிர மற்ற அனைவரும் ரதங்களில் ஏறி ம என்ன கருணையோ பத்மாவதியை தன் ரதத்தில் ஏற்றுக்கொண்டான் ரவிவர்மன் ரதத்தில் ஏறியதும் தேரோட்டியை பார்த்து ரவிவர்மன் அங்கதா எங்களை அரண்மனையில் இறக்கிவிட்டு நீ திரும்பி வந்து இங்கேயே நின்றுகொள் எனது சகோதரிக்கு தேவையானால் இந்த ரதத்தை எடுத்துக்கொண்டு போ என்றான் ரதத்தை ஓட்டுகிறவன் தான் அங்கதனா அவனையா திரும்பி இந்த இல்லத்துக்கு வரச் சொல்கிறாள் பகவதி அம்மனே மார்த்தாண்டவர்மனுக்கு கருணை காட்டுவது போல பத்மாவதிக்கு தோன்றியது ஆனால் இவன் தான் அங்கதன் என்பது சாலியூர் தாவளிக்கு தெரியாதே மார்த்தாண்டவர்மன் அங்கிருப்பது அங்கதனுக்கும் தெரியாதே பகவதி அம்மா இந்த வாய்ப்பு நழிவுவிடக்கூடாதே நெஞ்சுபடப்படுக்க பகவதி அம்மனை வேண்டிக் பத்மாவதி அங்கதனிடம் துணிந்து விஷயத்தை சொல்லலாம் அவ்வளவு நம்பிக்கையானவன் என்று தம்பி மார்த்தாண்டவர்மன் கூறியிருக்கிறான் ஆனால் எப்படி சொல்வது அரண்மனை சென்று இறங்கியதும் தானும் உள்ளே வரும் வரையில் தன் நாயகனும் வெளியே நின்று கொண்டிருந்தாள் அவள் சிந்தித்து முடிப்பதற்குள் ரதம் அரண்மனை வந்து சேர்ந்தது மூத்த தாவளி இளைய தாவளி மூரின்னூற்ாவளி பள்ளி விருத்தி தாவளி ஆகிய நால்வரும் தங்கள் பொருள்களை எடுத்து கொண்டிருக்கும்பொழுது ரவிவர்மன் கீழே இறங்கி பத்மாவதியை உள்ளே அழைத்தான் பத்மாவதி எதையோ தவறவிட்டவள் போல ரதத்தில் தேடிக்கொண்டிருந்தாள் என்ன தவறிற்று ஏதாவது அபசோகுணுமா என்றான் ரவிவர்மன் இல்லை கனையாழியை காணவில்லை என்று இழுத்தாள் பத்மாவதி நல்லது அங்கதனிடம் சொல்லி அனுப்பு என்றான் ரவிவர்மன் அது மனநாள் கனையாடி நானே போய் என்று நடுங்கியபடி கூறினாள் பத்மாவதி போ என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் ரவிவர்மன் தாவளி சகோதரர்களும் சகோதரிகளும் உள்ளே சென்றார்கள் பத்மாவதிக்கு உயிர் வந்தது ரதத்தில் ஏறி அமர்ந்தால் ரதம் போய்கொண்டிருக்கும் பொழுதே அங்கதரிடம் கூறினாள் அங்கதா உன்னை பற்றி மாமாவும் சொல்லியிருக்கிறார் தம்பி மார்த்தாண்டவர்மனும் சொல்லியிருக்கிறான் உன்னிடம் இரகசியத்தை சொல்லிவிடுகிறேன் தம்பி மார்த்தாண்டவர்மனும் மெல்லிளம் கோதையும் எங்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள் திடீரென்று ரதம் நின்றது அங்கதன் திரும்பி பத்மாவதியை பார்த்தான் அவன் கண்களில் இருந்து பொல கண்ணீர் வடிந்தது விம்மி விம்மி அழுதான் நன்றி மிக்க அந்த ஊழியன் அடக்கி வைத்திருந்த துயரங்களெல்லாம் ஆறாகப் பெருகின பத்மாவதியின் கண்களிலும் கண்ணீர் வடிந்தன கண்ணீர் படித்தன ரதம் போகட்டும் எல்லாரும் பார்க்கிறார்கள் என்றாள் பத்மாவதி எப்படியாவது மார்த்தாண்டவர்மனை எல்லை கடந்து கொண்டு போவதற்கு துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ரதம் இல்லத்தின் வாசலில் வந்து நின்றது தாளிடப்பட்ட கதவை அவள் தட்டிய பொழுது தயங்கியபடியே சாலியூர் தாவளி மார்த்தாண்டவர்மனும் மெல்லிளங்கோதையும் மாடத்திலிருந்து மெதுவாக எட்டி திரும்பி வந்திருப்பது பத்மாவதிதான் என்பதை அறிந்து கொண்டார்கள் பின்னாலேயே அங்கதனும் உள்ளே நுழைந்தான் கதவை தாழிட்டாள் பத்மாவதி அங்கதனை கண்டதும் ஆடத்திலிருந்து இறங்கி வந்தான் மார்த்தாண்டவர்மன் மார்த்தாண்டவர்மனை கண்டதும் அவன் கால்களில் விழுந்து கதனை அழுதான் அங்கதன் தன் ரதத்தை திருப்பி அனுப்புவதாகவும் பத்திரமாக எல்லை கடந்து போய்விடும்படியும் கூறி ஏற்பாடுகளை செய்துவிட்டு அதே ரதத்தில் அரண்மனை வந்து இறங்கிக் கொண்டாள் பத்மாவதி அங்கதன் திரும்ப இல்லம் வந்து சாலியூர் தாவளி மார்த்தாண்டவர்மன் மெல்லிளம் மூவரும் புறப்பட தயாராக இருந்தார்கள் ரதத்துக்கு திரையிட்டு உட்புறத்தில் மார்த்தாண்டவர்மனையும் மெல்லிளம் கோதையையும் அமர்த்தி முன்புறத்தில் அமர்த்து சாலியூர் தாவளி ரதம் அதேஸ்வரம் நோக்கி புறப்பட்டது அகஸ்தீஸ்வரம் காட்டிலுள்ள ஆசிரமம் பற்றி ஏற்கனவே நாராயண நம்பூதிரி மார்த்தாண்டவர்மனிடம் கூறியிருந்தார் வஞ்சி நகரத்தின் எல்லையில் ஒவ்வொரு ரதத்தையும் சோதித்து அனுப்பி கொண்டிருந்தார்கள் ரவிவர்மன் வீரர்கள் அங்கதன் ஓட்டிய ரதம் அங்கே வந்து நின்றது முன்னால் சாலியூர் தாவளியை பார்த்ததும் சில வீரர்கள் சோதனை போட தயங்கினார்கள் ஆனால் ஒரு வீரன் மட்டும் மன்னிக்க வேண்டும் எல்லா ரதங்களையும் சோதனையிடும்படி மகாராஜா ரவிவர்மனின் கட்டளை என்றார் சாலியூர் தாவளிக்கு உயிரே நின்றுவிடும் தோன்றியதுமோ பெருங்காடு தாவளி விழிப்படைந்தால் தைரியமடைந்தால் இக்கட்டான நேரங்களில் பெண்ணுக்கு வருகின்ற துணிச்சல் சிங்கத்துக்கு கூட வராது சகோதரிகளிடம் மட்டுமே அதிகம் பேசிய சாலியூர் தாவளி அந்த வீரனை பார்த்து நான் யார் தெரிகிறதா என்றாள் வீரன் மௌன மகன் என்றான் ரதத்தில் பருவமடைந்த பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களை யாரும் பார்க்க முடியாது என்றாள் உடனே சில வீரர்கள் மற்ற வீரர்களை விலக்கி ரதத்துக்கு வழிவிட்டனர் நடக்கட்டும் என்றால் சாலியூர் தாவளி ரதம் நடக்கவில்லை பறந்தது சிறிது தூரம் சென்றதும் திரைச்சீலியை விலக்கி கொண்டு எட்டி பார்த்த மார்த்தாண்டவர்மன் குரலில் அங்கதா என்றான் மகாராஜா நான் இப்போது மகாராஜா இல்லை ஒரு அநாதை கதியற்றவன் என்னை நீ பெயர் சொல்லியே அழைக்கலாம் என்றான் அங்கதன் கண்கள் குளமாயின ஸ்ரீரங்கத்தில் என் தந்தையை பார்த்தாயா அந்த செய்தியை நீ எனக்கு சொல்லவே இல்லையே பார்த்தேன் ஓலையை கொடுத்தேன் வாங்கி இடுப்பில் செருகிக் கொண்டார் எதையும் என்னிடம் கூறவில்லை நேரே வஞ்சிக்குத்தான் வருவார் என்று நினைத்தேன் வரவில்லை வஞ்சிக்கும் மனிதர்களை ம மனிதர்களை பார்க்க அஞ்சியே அவர் வஞ்சிக்கு வரவில்லை அவர் இருக்கும் இடம் தெரிந்தால் நாங்களே போய் பார்க்கலாம் ஆனால் அன்பு மகன் அனாதையாக வருவதை பார்த்தால் அவர் ஆவி நிலைக்காது இனி இந்த செய்தியை கேட்டாலே அவர் உயிரோடு இருக்க மாட்டார் மகுடம் தாங்கும் வாய்ப்பை இழந்த மகனுக்கு மன் தந்தையின் மரண தரிசனம் கூட கிடைக்காமற் போய்விடும் போலிருக்கிறது எங்கள் துயரங்கள் எங்களுடனேயே இருக்கட்டும் நாடு இழந்து வீடு இழந்து காடு செல்லும் எங்களை பற்றிய செய்தி என் தந்தைக்கு எட்டவே வேண்டாம் அங்கதன் மௌனியானான் சாலியூர் தாவளி தன்னை மறந்த நிலையில் கண்ணீர் வடித்து தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள் ரதத்தை இழுந்து இழுத்துச் சென்ற புறவிகளும் அவர்கள் துயரத்தில் பங்கு கொள்வது போல மெதுவாக நடை தொடங்கின சிறிது நேரம் வரும் யாரும் பேசவில்லை குதிரைகளின் குளம்படி ஓசை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது கிராமிய குரலில் கொடுந்தமிழில் தாளாட்டு பாடுவது போல அங்கதன் பாடத் தொடங்கினான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார் தந்தையின் முகத்தை கூட அவர் காணவில்லை ஓங்கியடிக்கும் காற்றிலே அந்த விளக்கு அணைய விருந்தது அதை தாங்கிக் கொள்ளும் மனோதிடம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு இருந்தது அயோத்தி அரண்மனையிலே பசுக்கள் அழுதனர் கண்டுகள் அழுதன பாவையர் அழுதனர் ஏழையர் அழுதனர் ஆனால் உரிமையோடு அழவேண்டிய பறவையோ பறந்து போய்விட்டது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியிடம் வந்தார் சீதா நான் வனவாசம் செல்கிறேன் பதினான்கு ஆண்டுகளை பதினான்கு நாட்களாக கழித்துவிட்டு நான் திரும்பி வந்து விடுவேன் அதுவரையில் இந்த அரண்மனையில் உனக்கு எந்த குறையும் இராது என்றார் அதுவரையில் அழாமல் ஜனககுமாரி விம்மி விம்மி அழுதாள் ஏன் சீதா அழுகிறாய் என்று கேட்டார் ஸ்ரீராமபிரான் எனது நாயகன் நாடிழந்தான் என்றோ காடு செல்கிறான் என்றோ நான் அழவில்லை நீ கவலைப்படாதே நான் போய் வருகிறேன் என்றானே அந்த ஒரு சொல்லுக்காகவே அழுகிறேன் என்றாள் ஜானகி உனது மெல்லிய மேனிக்கு வனவாசம் ஏற்றதல்லவே சீதா என்றார் ஸ்ரீராமன் உங்கள் பிரிவை விட கொடியதா வனவாசம் என்றாள்ானகி காட்டிலே கொடிய மிருகங்கள் இருக்குமே என்று கேட்டார் ராமபிரான் இந்த அரண்மனையில் இருப்பதை விடவா என்றாள் சீதா என்னை மணந்து கொண்டதனால் தானே உனக்கு இந்த துயரம் என்று கலங்கினார் ராமபிரான் வேறு எவரை மணந்திருந்தாலும் திருமணமே துயராகி துயரமாகி இருக்குமே என்றாள் சீதா மலர் கல்லிலே உறங்க முடியாது சீதா என்றான் இராமபிரான் மரத்தை விட்டு நிழல் பிரிய முடியாதே பெருமானே என்றாள் சீதா அம்பிகை மூர்த்தியை விட்டு அகல மறுத்தாள் ஆதிநாயகம் ஒரு பெரும் ஒச்சு விட்டான் உயிருக்குயிரான சகோதரன் கண்ணீர் விட்டு ரதத்தின் முன்பகுதியிலே நிற்க சலனமற்ற நிலையில் ஜானகியும் ராமனும் ரதத்தில் ஏறி அமர்ந்தார்கள் அந்த ரதம் தண்டகாரணத்தை நோக்கி புறப்பட்டது நீண்ட நாட்களுக்கு பிறகு அப்படி ஒரு ரதம் அகத்தீஸ்வரம் காடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அங்கதன் பாடிக்கொண்டே பாடிக்கொண்டே பொழுது மூடப்பட்ட திரைச்சீலைகளுக்கு நடுவே மார்த்தாண்டவர்மனின் மார்பில் முகம் புதைந்து கிடந்தால் மில்லிளங்கோதை அந்த ஆறுதல் அரவணைப்பில் இருவரது துயரங்களும் ஓரளவு குறைந்திருந்தன இது அகஸ்தீஸ்வரம் காடு சாலைகளே இல்லாத அந்த காட்டில் சில வண்டிகள் சென்ற தடங்கள் மட்டுமே இருந்தன எவரும் விதையிடாமலும் தண்ணீர் வார்க்காமலும் இயற்கையாகவே முளைத்த மரங்கள் அனுமதி இல்லாமலே அவற்றின் மீது படர்ந்து வளைந்து கிடந்த கொடிகள் பறிப்பார் இல்லாததால் பூமி எங்கும் முதிர்ந்து காய்ந்து கிடந்த கனிகள் சருகுகள் இடிப்பார் இல்லாததால் மலையளவு ஓங்கி வளர்ந்த புற்றுகள் தூரெடுப்பார் இல்லாததால் சேறு நிரம்பிக் கடந்த குட்டைகள் பிடிப்பார் இல்லாததால் அவற்றில் பல்கடந்த மீன்கள் தடுப்பார் இல்லாததால் அவற்றை கொத்த கூட்டமாக வரும் நாரைகள் தூரத்தில் கம்பீரமான மேற்கு தொடர்ச்சி மலையை முத்தமிட்டபடி விளையாடிக் கொண்டிருக்கும் மேகங்கள் மழைக்கால வெள்ளத்தில் அடிக்கடி திசை மாறும் ஆங்காங்கே காட்டு மரங்களை வெட்டி குடிசை போட்டபடி நாட்டு தொடர்பில்லாமல் வாழ்ந்த வெட்டுவ குடிமக்கள் வரி கேட்போரும் வரி செலுத்துவோரும் இல்லாத அந்த சாம்ராஜ்யத்தின் சங்கீத விற்பனனாக திகழ்ந்தது மூங்கில் புதர்களில் மோதும் இளம் காற்று அரங்கம் இல்லாமலே நடமிட அழகு பாவையராக திகழ்ந்தன தொகைகள் ஆயிரம் வெற்றிலைகள் கொத்தாக பரப்பன போல கூட்டம் கூட்டமாக பறந்து திரிந்தன கிள்ளைகள் பாம்புகள் கண் காது எல்லாம் இருந்தும் மனிதனின் கண்ணுக்கு தெரியாத அளவு சிறிய பூச்சிகள் ஒழுங்குபடுத்தப்படாத இறைவனின் சிருஷ்டியால் உலகம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்பதற்கு அந்த வனம் நந்தவனத்தை மனிதன் பரிபாலிக்கிறான் அந்த வனத்தை இறைவன் பரிபாலிக்கிறான் பாம்புகள் கூட ஆளை பார்த்தே கிடைக்கும் அந்த வனம் வஞ்சிகை விட மரியாதைக்குரியதாக தோன்றிற்று மெல்லிளம் கோதைக்கு காட்டின் வழியே மேடு பள்ளங்களில் ரதம் ஏறி இறங்குவதை மெல்லிளம் கோதை வெகுவாக பிரசித்தாள் ஊடுகளில் இருந்த பறவைகளை வெளிவரச் செய்வதற்காக ஊலை இடுவது போல வேட்டுவர்கள் எழுப்பிய குரல் அவள் காதுகளுக்கு கேட்டது குக்கு குக்கு என்று கூட்டமாக பாடும் குயிலோசையும் எழுந்தது அந்திபுடம் நேரமாதலின் மங்கிய இயற்கை வெளிச்சத்தில் அந்த காடும் காற்றும் அவர்களுக்கு இதம் அளித்தன திருவேங்கடத்தான் ஸ்ரீவல்லவன் என்ற மகாமுனிவர் தம் சீடர்களோடு வாழ்ந்த ஆசிரமத்தை நோக்கி ரதம் சென்று கொண்டிருந்தது அந்தி நேர பூஜையின் மணியோசை கேட்டது ஓம் நமோ நாராயணா என்ற குரல் உறுதியாகவும் கம்பீரமாக ஒழித்தது அரண்மனை நாயகன் ஆசிரமம் நோக்கி வருவதை தூதரும் தூதர் மூலம் ஸ்ரீவல்லபர் அறிய மாட்டார் அவர் கண்களை மூடி தியானத்தில் பின்பக்கம் சீடர்கள் கை கட்டியபடி நின்று கொண்டிருந்தனர் அகல் விளக்குகள் வரிசையாக இருந்து கொண்டிருந்தனர் அங்க தேரை நிறுத்த மூவரம் இறங்கினார்கள் மகா முனிவர் ஸ்ரீவல்லபர் மௌன ஞானியாயிருப்பதை கண்டதும் கை கட்டியபடி அங்கேயே நின்றனர் பூஜையை முடித்து ஸ்ரீவல்லபர் திரும்பி பார்த்தார் அவர்கள் அவர் காலில் விழுந்து வணங்கினார்கள் அரசன் ஒருவர் ஆசிரமம் நோக்கி வருவதை திரிவேங்கட நாயகன் எனக்கு கனவில் உரைத்தான் அவனது சாந்திக்காகவே இந்த ஸ்ரீவல்லவர் கண்ணீர் வடித்தபடி நான் வஞ்சியின் வாரிசு மார்த்தாண்டவர் தம்பிரான் சுவாமிகள் என கிட்ட கட்டளை தங்களை பார்க்கும்படி என்றான் மார்த்தாண்டவர்மன் அறிவேன் என்றார் ஸ்ரீவல்லபர் இவள் என் மனைவி மெல்லிளம் கோதை என்றான் மார்த்தாண்டவர்மன் அறிவேன் என்றார் ஸ்ரீவல்லபர் நான் என்று இழுத்தால் சாலியூர் தாவளி அறிவேன் என்றார் வல்லபர் அவர் உரைத்த பாணியிலிருந்து அதற்கு மேல் சொல்ல வேண்டியதில்லை என்பது இருந்தது மணிமகுடங்கள் மனிதர்களால் செய்யப்படுகின்றன ஆகவே அவை எந்த சிரசுக்கும் பொருந்தக்கூடியவையே ஒரே சிறசில் அமர்ந்திருந்தால் சிருஷ்டி நாயகனின் இயக்கம் புரியாமல் போய்விடும் காலங்களே சிரசுகளை நிர்ணயிக்கின்றன நீங்கள் அடுத்த குடிலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஸ்ரீவல்லபர் மார்த்தாண்டவர் மனம் கோதையும் சாலியூர் தாவளையும் ஒரு சீடனால் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அவர்கள் ஆசிரமத்தை விட்டு வெளியேறிய போது ஓ நமோ நாராயணா என்ற ஸ்ரீ வல்லபரின் குரல் கேட்டது பல அர்த்தங்களை கொண்ட பெருமூச்சோடு எழுந்த அந்த குரல் தந்தை குலசேகர ஆழ்வாரின் குரல் போலவே மார்த்தாண்டவர் மனுக்கு கேட்டது இப்போது அவரும் துறவி தானும் துறவி என்பது போல அவனுக்கு தோன்றியது பக்கத்து குடலில் குடிலில் அவர்கள் நுழைந்த பொழுது ஒரு புதிய அனுபவ அரங்குகொள் நுழைவது போல் இருந்தது அங்கே ஒரு கோரைப்பாய் விரிக்கப்பட்டிருந்தது இரண்டு அகல் விளக்குகள் இருந்து கொண்டிருந்தன இரண்டே அகல் விளக்குகள் அரண்மனையில் எரிய முடியாத விளக்குகள் இப்போது ஆசிரமத்தில் அகல் விளக்குகள் அங்கே மூங்கிலினால் வணையப்பட்ட சிறிய கூடையில் நடுவே தாமரை இலை போடப்பட்டு வேக வைத்த வைக்கப்பட்டிருந்தது அதன் மேல் தேங்காய்பூ தூவப்பட்டிருந்தது பக்கத்தில் ஒரு சிறு மண்கலையத்தில் பால் வைக்கப்பட்டிருந்தது ராஜபோகத்துக்கும் துறவரத்திற்கும் இடையே உள்ள மகத்த இடைவெளிக்கு கட்டியம் கூறியபடி அவை காட்சி அவர்களது ஆடைகளை கண்டு மனம் விட்டவர்கள் போல மார்த்தாண்டவர் காட்சி அளித்தார்கள் இருட்டிலே நீங்கள் போக வேண்டுமே புறப்படுங்கள் என்றால் மெல்ல சாலியூர் தாவளியை பார்த்து சாலியூர் தாவளியும் அங்கதனம் எவ்வளவு அழமுடியுமோ அவ்வளவு அழுத முடித்தார்கள் சாலியூர்த் தாவளி மெல்லிளம் கோதையை கட்டிப்பிடித்து கன்னத்திலும் நெற்றிகளும் மாறி மாறி முத்தமிட்டால் ரதம் புறப்படத் தொடங்கியபொழுது ஆசிரமத்திலிருந்து ஓம் நமோ நாராயணா என்ற ஸ்ரீ வல்லபரின் குரல் கம்பீரமாக உரித்தது இளம் அதை எதிரொலித்தது முதற் பாகம் முற்றிற்று அடுத்து இரண்டாம் பாகம் முதல் சாப்டர் சிவப்பு மூக்குத்தி